அந்த திருத்தொண்டர் மாக்கதியிலே ரொம்ப அருமையான ஒரு வரலாறு எது எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு நீங்கள் இப்படி இந்த சிறு குரல் வரலாறு தெரிஞ்சதோ அதுபோல எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு இருக்கிறது சண்டிகேஸ்வரர் அந்த வரலாற்றை இப்பொழுது நாம் இங்கே நினைவை இருக்கிறோம் இந்த சண்டிகேஸ்வரர் என்பர் இருக்காரு இவருக்கு ரொம்ப அருமையான அடைமொழி கொடுத்து கூறியது ஒரு பாட்டு ால் நாம் நினைவுபடுவதற்கு முன்னே தொகை நூலாக இருக்கிற திருத்தொண்ட தொகை என்ன கூறிற்று என்பதை பார்ப்பதற்காக நான் பெற மே திருமேனி வழிபட நிற்க தொகைநூல் எப்படி சொல்லி பாருங்க சுந்தர திருத்தொண்ட தொகை இருந்துதான் பிறகு வகை நம்பியாண்டார் நம்பி பாட பின் விரியாக சேக்ரா பெருமான் பாடுகிறார் அதனால தொயில் திருவே வழிபாடிற்கெய்மையாகவே வழிபட்டாராம் இங்க தான் நமக்கு ஒண்ணு சங்கடம் என்ன அப்ப வழிபாட்டில் மெய்மையாக வழிபடுவது ஒண்ணு பொய்மையாக வழிபடுவது ஒன் தான் ஆம் ஏறத்தாழ நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் இரண்டாம் தரத்தை சார்ந்தது வழிபாடு செய்யும் போது ஆட்சி மன்றத்தில் என்ன போயிட்டது உங்க பையன் மாடு மேய்ப்பதாக கருதி ஊர் மாடுகள்ல பால் கறந்து வீணாக ஆக்குகிறான் என்று சொல்லி அதை இவர் மறைந்திருந்து கண்டார் ஆனா அந்த பாலியான பார்க்க அதனால எழுந்த வெகுண்டு எழுந்த மிகவும் ரொம்ப சினந்து எழுந்தாராம் தாதை தாள் அப்பாவுடைய தாள் மழுவினால் எரிந்த கையில் இருக்கிற அழுவினால் எரிந்தாராம் அப்படிப்பட்ட சண்டிக்கும் சண்டேஸ்வரர் என்பவருக்கும் அடியாக்கும் இதுதான் தொகை மெய்மையே திருமேணி வழிபட நிற்க யார் எங்கு எப்படி வெள்ளி திரையானு அப்படி வருது தொகை நூல் இது மெய்மையே திருமேனி நிற்க அப்படின்னு சொன்ன யாருங்க எப்படிங்க வழிபட்டாரு எங்க வழிபட்டாருங்க வழிபடு செய்யும்போது வழிபாடு செய்த அப்பா வந்து அடாரா இப்படி இல்ல வழிபாடு செய்யணும் மழுவினால் எரிந்தாருங்கிறாரு சிவபூஜை பண்ணும் போது மழுவெல்லாம் எதுங்க கையில வச்சிருக்காருங்க கையில மணி இருக்கலாம் பூவு இருக்கலாம் மற்ற வழிபாடுக்குரிய இருக்கலாம் மழை எப்படி வந்ததுங்க வெள்ளித்திரியல் காண்க தோகை தோகை அருமையானும் பெரிய புராணம் ஒன்றி புராணம் இப்ப இவ்வளவு சந்தேகம் வருது எதுல திருந்த தொகையில இப்ப நேயர்களை ஏழைகோம் வழிபட்டவர் யார் வழிபட்டவர் என் பெயர்களை ஒரு ஒன்னரை மைல் சின்னூர் நீங்க தெரியாது நாட்பணி திட்டத்துல என்னது அங்க சத்தியமே அப்படி சொல்லுங்க இந்த பக்கம் என்ன இந்த பெறவில்லை <laughs> <laughs> <laughs> நினைக்கும்போது உங்களுக்கு வருது அப்படியே போய் ஒரு பக்கத்துல நல்ல காவிரி இந்த படம் நல்ல வயல் கோழி அண்மையான இயற்கை எல்லாம் இந்த நாளுக்கு பாடம் கேட்கற மாதிரி அஞ்சு மணி பன்னெண்டு நாலு வரைக்கும் பாடம் கேட்கறோம் அயர்வு அதனால நாலு ஒரு காவியம் சாப்பிடுவோம் அந்த மண்ணியாற்றங்க ஒரு பயில் போடணும் நல்ல தோண்ட வாய்ப்பு உள்ள மண்ணியூந்த பொன்னும் பொய்யும் நாட்டு என்று முனால் வாரைகடியோ பகை கடக்கும் அந்த இடம் சூழ்நாணக்கு நீ போய்பெல்லாம் மற்ற படையெல்லாம் இடையில வழிபடு வழிபாடு என்னை சுருக்கம் உடன பொதுவாக நிலை காட்டி இமையோட தன்னாருடைய ஆணையின்படி இமையோருடைய பத்துவதற்காக வந்த பெருமா இங்கே வழிபாடு செய்த அந்த அதே போல பக்கத்தில் தர்மலிங்க பகுதியில் ஏழு முனி செய்து வீடு பெற்ற இடம் அந்த பெயர் பெருமானுக்கு இறைவர் ஏழு இடத்துக்கு என்ன சப்தி பெரும் பெயர் எங்க இதெல்லாம் இப்ப அது போட்டு ஒரு அன்பு சொன்னி வரணும் அடிக்கடி அதை வச்சு இந்த லாலி திருப்பத்தனும் தொன்னாபி முடியறதுக்குள்ள இப்படி செவன் இரண்டு நான்கு பேரை தம்பி செல்லும் தார் அருதோட போற்று முறையோர் விளங்குவது அங்கே நல்ல பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார் பாட்டதுபரிய ஒரு பாட்டை போட்ட அழகு உள்ள ரெண்டு மூணு நாலு அப்படிப்பட்டவங்க அணிய மாட்டேன் இப்ப அவங்களே வந்து திருப்தி எங்க ஐயா நாம சரினு பேசாமல்